பாடம் இருநூற்றி முப்பத்தி ஆறு அடிமைக்கு உரிமை விடுவதன் அக்கபாவை அவன் கடக்கவில்லை அக்கபா என்றால் என்ன என்பது உமக்கு தெரியுமா அது அடிமையை விடுவித்தலாகும் தொன்னூறாவது அத்தியாயம் 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள்